வணக்கம் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நட்டினியின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து அலுமேலு நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் 1. பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நினைவு மற்றும் அஞ்சலினால் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது 2. உலகின் பழமையான வேலை செய்யும் நீராவி என்ஜின் இஐ ஆர் இருபத்தி அமெரிக்காவின் கேதலினா சனலை கடந்த முதல் ஆசிய நீச்சல் வீரர் திவ்யாங் சதேந்திர சிங் லோஹியா இனி இன்றைய கேள்விகள் ஒன்று மானில போக்குவரத்து பேருந்துகளுக்கான நேரடி கண்காணிப்பு முறையை எந்த மானிலம் சமீபத்தில் அறிமுகப்படுத்தியது இரண்டு ஹோலோங்கி விமான நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது மூன்று எந்த நாட்டின் நானூறு ஆண்டுகள் பழமையான கோயிலில் ரோபோ பூசாரியாக உள்ளது